நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்களால் சமோசா பாண்டிச்சேரி ஸ்பெஷல் மின்ஸ் மட்டன் கால் கிலோ ஒரு கப் மைதா பேக்கிங் சோடா ஒரு பிஞ்ச் உப்பு ருசிக்கேற்ப மஞ்சத்தூள் ஆப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சிறகுத்தூள் ஆஃப் ஸ்பூன் வாசனை தூள் ஆஃப் ஸ்பூன் கொத்தமல்லி சிறிதளவு ஒன்று பச்சை மிளகாய் ரெண்டு சின்ன வெங்காயம் ஆறுல எடுத்துக்கோங்க அப்புறம் வாசனை தூளுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஓமம் மிளகு சீரகம் பட்டை லவங்கம் பெரிய இலக்காய் சின்ன இலக்காய் நட்மக் ஜாதிக்காய் சிம்றை அது முதல்ல இந்த மைதா மாவு வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி உப்பு பேக்கிங் பவுடர் இதெல்லாம் கலந்து தண்ணி கொஞ்சமாக விட்டு பசிஞ்சு சப்பாத்தி பூரிக்கெல்லாம் இப்போ மாதிரி பசிஞ்சு எடுத்து வச்சுக்கணும் அது ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஊறிட்டுருக்கோம் அதுக்குள்ளே நம்ம இந்த ட்ரை பவுடர் ரெடி பண்ணிப்போம் வாசனைத்தூள் இந்த ஓமம் மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து பேனில் ட்ரை பேனில் போட்டு அதை ஒன்று பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பட்டு அல்லவங்கம் பெரிய இலக்காய் சின்ன இலக்காய் நட்டு மக் அறுத்து எடுத்து வச்சுட்டு மிக்சியில் போட்டு ஒன்றா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் அந்த ஸ்டவ் பற்ற வச்சு பெரிய பாத்திரம் ஒன்று வச்சு எண்ணெய் விட்டு பச்சை மிளகாய் ரெண்டு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டால் போகிறோம் பச்சை மிளகாய் ரெண்டு விட்டு அதை பச்சை மிளகாய் வதக்கிட்டு சின்ன வெங்காயத்தை பொடிப்பொடியாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கணும் வதக்கிட்டு இந்த மின்ஸ்ட் மட்டன் அதில் போட்டு நல்ல எண்ணெயிலையும் ஒரு டாஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் படி மிளகா உப்பு சீரகத்தூள் அது கல்விடணும் இந்த வாசனை தூள் தயார் பண்ணிருக்கோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ஆஃப் ஸ்பூன் கலந்துக்கும் அதில் கல் விட்டுட்டு இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விடணும் நல்லா வெந்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோன்னு அப்பப்போ ஓப்பன் இது பண்ணி திறந்து மூடி வச்சிட்டு திறந்து திறந்து பார்த்துக்கிட்டு வரணும் நல்லா வெந்துட்ட உடனே கொத்தமல்லி தழையை மேலே தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் லெமன் பேஞ்சி விட்டுடலாம் பேஞ்சு விட்டுட்டு இந்த மாதம் மாவு ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மாவை எடுத்து சமோசா ஷேப்க்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நடுவில் இந்த மட்டன் கலவை எடுத்து அதில் வச்சுட்டு மறுபடியும் நல்லா அழகாக மட்டன் ஷேப்க்கு வச்சு சீல் பண்ணிடணும் கேப் விடாமல் சீல் பண்ணிட்டா தான் உங்களுக்கு வந்து எண்ணெய் குடிக்காது எண்ணெயும் உள்ளே போகாது நல்லா சீல் பண்ணி வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுட்டு பொரிச்செடுக்கிறதுக்கே தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த சமோசா மாவு ரெடி பண்ணிக்கொள்ள அதில் எண்ணெயில் போட்டு போட்டு கோல்டன் ப்ரவுன் ஆறு அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா சூப்பர்வான டேஸ்டி அண்ட் ஹெல்தி ரசூல் தயார் அது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸா சாப்பிடலாம் எல்லாருக்கும் பிடிக்கும் சாப்பாடுக்கும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கு முதல் பெரியவங்க வர எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க வரவங்களையும் மீண்டும் சந்திப்போம்